तापत्रय சச்சிதானந்த விஷோத்பத்தியவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணாயமூலாவலோச்சனீர்ஸ்தி பதைஸ்தனீத்தம் கிரியுமர்ஷி பரீட்சித்து மகாராஜா பார்த்துலுர ஸ்வமூர்த்தியா லோக்கலாவண்ய நிர்முக்தியா நிர்ணாம் லோச்சனம் நிர்முக்தியா நிர்முக்தினா தானம்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்துக்கு அழகை கொடுக்கறது தன்னுடைய சிறப்புனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த தன்னுடைய உருவம் உருவம் வாழ்க்கை சிறப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் இறைவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்த அந்த ரூபத்தின் மூலமாக அவர் பல அற்புதங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறார் ஆக ஸ்வமூர்த்தியா லோக்கல் லாவண்யம் நிர்முக்தியா உலகத்துக்கு லோக்கல் லாவண்யத்தை கொடுத்துருக்கார் தன்னுடைய வடிவம் தாங்கிய இறைவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரூபமாக மூர்த்தி ரூபமாக இருந்து உலகத்துக்கு அழக கொடுத்து எல்லாரும் அவர் கண்களையே பார்த்தார்கள் எல்லாரும் தங்களுடைய கண்களால் அவரை பார்க்கும்படி செய்தார் தாகா கீர்பிஹி ஸ்மர்தாம் சித்தம் வியாக்கியானக்காரர் சொல்கிறார் ஸ்வமூர்த்தியா நிறாம் லோச்சனம் ஆட்சித்யங்கிற மக்கள் எல்லாம் வேற எதையும் பார்க்க மாட்டார்கள் கிருஷ்ணனையே பார்ப்பார்கள் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரூப சிந்தனை அதே மாதிரி தத்தா அந்நிய அவலோகனே லோச்சனஸ் அப்பிரவர்த்தே கண்ணனை கண்ட கண்கள் வேறு எதையும் காணாது அப்படி உலகத்துக்கு அவ்வளவு நன்மை செய்தார் ஆக கண்களுக்கு இனிமையானவன் கண்ணன் அந்நிய அவலோகனே லோச்சனசிய அப்பிரவருத்தேகேங்கிறார் ஸ்ரீதராச்சாரியர் ஆக கண்ணனை பார்த்த கண்கள் வேறு எதையும் பார்க்காது அப்படி அவன் செய்துவிட்டான் கண்ணன்கிறார் ததா ஸ்வகீர்பி தாகா கிரகா ஸ்மர்தாம் சித்தஞ்ச ஆட்சித்ய அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா எப்பவுமே இறைவனையே எண்ணுகிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகிமையே என்றது ஸ்வகீர்பிகி அவருடைய வாக்குகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாக்கியங்கள் பகவத்கீதை போன்ற உபதேச வாக்கியங்களை அதையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வேறு எதையிலையும் அவர்கள் சித்தம் ஈடுபடவில்லை ஸ்வமூர்த்தியா ஆச்சித்யன்னு படிக்கணும் தன்னுடைய மூர்த்தி தன்னுடைய சொற்கள் பகவானுடைய சொற்களையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் பகவானுடைய மூர்த்தியையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்தர்கள் அது மாத்திரமல்ல அவனுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ததா பதை தான் ஈக்ஷதாம் கிரியாக அவர் அங்குமிங்கும் நடந்து போனது தற்ற தத் அங்கிதை தானி பதானி ஈஷத்தாம் ஈக்ஷமா அந்நாதிக்க ஆட்சித் என்கிறார் இன்னும் ஒரு வரி இருக்குது ததனீத்தனா சர்வதேஷம் சக்ராதிப்பிரவத்தி ஸ்வைகனிஷ்டிரு அந்த காலத்தில் இருந்த பக்தர்கள் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் இருந்த கிருஷ்ணபக்தர்களெல்லாம் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லா இந்திரியங்கள் மூலம் அவரையே அனுபவித்தார்களாம் அவருடைய நடைகளையே நினைத்து கொண்டிருந்தார்களாம் எந்த செயல்களிலும் அவர்கள் ஈடுபட்டால் கூட அவர்களுடைய உள்ளமெல்லாம் கிருஷ்ணனுடைய திருவடிகளையும் கிருஷ்ணனுடைய மொழிகளையும் கிருஷ்ணனுடைய வடிவத்தையும் தியானித்து கொண்டே இருக்கும்படியாக செய்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கிருஷ்ணர் இந்த பூலோகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போகிற போது செய்யப்படுற வர்ணனையாக இது அமைந்திருக்கிறது சுமூர்த்தியாலோ கலாவண்ய எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள